ஆயிரத்தி முப்பத்தி எட்டு அப்துல்லாஹிபின் புஷ் ரவிக்கின்றார்கள் அவர்களே இஸ்லாமிய கடமைகள் என் மீது அதிகம் உள்ளன ஆகவே தொடர்ந்து உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒன்றை எனக்கு கற்றுத்தாருங்கள் என ஒருவர் கேட்டார் அல்லாஹுவை நினைவு அதாவது திக்ரு செய்வதில் உமது நாக்கு தொடர்ந்து திளைத்திருக்கட்டும் என்று நபி செல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி மூன்று மூன்று ஏழு ஐந்து இது ஹசன் என திருமிதிமாம் கூறுகிறார்கள்